வணக்கம் நற்றினியின் இரண்டாவது செய்தி சேவை அக்டோபர் 31 ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் செந்தில் குமார் தமிழக செய்திகள் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு மீண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தினத்தந்தி நாளிதழின் பவள விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் ஆறாம் தேதி சென்னை வருகிறார் இந்த விழாவில் முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் ஐ ஏ எஸ் தேர்வில் புளுடூத் மூலம் வினாக்களுக்கு பதில் அளித்த அதிகாரி சபீஸ் கபீரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் எனும் தமிழக சர்வதேச குழந்தைகளுக்கான நோபல் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து சிக்னல்களில் விளம்பர பலகை வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதால் இன்னும் இரு நாட்களுக்கு தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மிதமான மழையும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சாகித்ய அகாடமி பெற்ற பிரபல சிறுகதை எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி இந்திய செய்திகள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இத்தாலி பிரதமர் பாலோ ஜென்டிலோனி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அறுபத்தி எட்டு இந்திய மீனவர்கள் நல்லெண்ண நடவடிக்கையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க செயற்கைக்கோள் உதவியுடன் டோக்லாம் எல்லை கண்காணிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது டெல்லியிலிருந்து மும்பை சென்ற ஜெட் ஏர்வேஸ் விமானத்துக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து அந்த விமானம் அகமதாபாத்துக்கு திருப்பிவிடப்பட்டது இந்தியா வந்து செல்வதற்காக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசத்தில் வசிக்கும் நாநூற்றி முப்பத்தி ஒரு இந்தியர்களுக்கு நீண்டகால விசாவை மத்திய அரசு வழங்கியது பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்ப்பும் பிலிப்பைன்ஸில் அடுத்த மாதம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன ஆதார் தொடர்பான வழக்கில் மாநில அரசின் சார்பில் வழக்கு தொடராமல் முதல் மந்திரி என்ற வகையிலோ அல்லது தனிநபர் என்ற வகையிலோ மம்தா பானர்ஜி வழக்கு தொடக்கலாம் என சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வரும் டிசம்பர் மாதம் இந்தியா வரவிருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் சவுதி அரேபியாவில் உள்ள விளையாட்டு மைதானங்களுக்குள் பெண்கள் நுழைய அனுமதிக்கப்பட இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானில் உள்ள சப்கார் துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு முதல் சரக்கு கப்பலை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது உலகில் முதல் முறையாக மனிதனைப் போல செயல்படும் ரோபோ ஒன்றிற்கு சவுதி அரேபியா அரசு குடியுரிமை வழங்கியுள்ளது ஸ்பெயினின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி கேட்டலோர்னியா மாகாண தலைநகர் பார்சிலோனாவில் நடைபெற்ற மாபெரும் பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பயங்கரவாதிகளின் கொலைப்பட்டியலில் பிரிட்டனின் கொட்டி இளவரசர் ஜார்ஜ் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மீது ட்டல்கள்திக்கப்பட்டுள்ளட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று அசாம் பீகார் காஷ்மீர் பஞ்சாப் சத்தீஸ்கர் ஆகிய 5 மாநிலங்கள் பரிந்துரை செய்துள்ளன இந்திய ரயில்வே நிர்வாகம் அடுத்த 5 ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் கூடுதல் வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டிவி மோட்டார் நிறுவனம் டொமினிக் குடியரசில் உள்ள மோட்டோபிளெக்ஸ் எஸ் ஏ எஸ் குழுமத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இதன் மூலம் டிவி எஸ் மோட்டார் தயாரிப்புகளை டொமினிக் குடியரசில் விற்பதற்கான உரிமையை மோட்டோபிளெக்ஸ் நிறுவனம் பெறும் நேற்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினாறு காசுகள் உயர்ந்து அறுபத்தி காசுகளாக இருந்தது விளையாட்டுச் செய்திகள் ஜப்பானில் நடைபெற்று வரும் பெண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளில் நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சீனாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டம் வென்றார் சுவிஸ் உள்ளரங்க டென்னிஸ் போட்டிகளில் எட்டாவது முறையாக ரோஜர்ட் பெடரர் பட்டம் வென்றார் குறைவான இன்னிங்ஸ்களில் ஒன்பதாயிரம் ரன்களை கடந்து சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார் திரைச்செய்திகள் மோகன்ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடித்து வரும் படம் வேலைக்காரன் இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கடந்த இருபத்தி தேதி முதல் அஜ்மீரில் நடைபெற்று வருகிறது அங்குள்ள புகழ்பெற்ற தர்காவுக்கு சென்று படக்குழுவினர் வழிபாடு நடத்தியுள்ளனர் அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கும் தமிழ் இருக்கைக்காக இருபத்தி டாலர்களை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் வழங்கியுள்ளார் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி இனி இசை கச்சேரிகளில் பாடப்போவதில்லை என அறிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன பொது அறிவு சிறுகதைகள் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்